சுவிசேசம் பதினாலாவது வாக்கியம் வரைக்கும் வாவிச அதிகாரம் ஒன்று முதல் மூன்று வரைக்கும் வாசிக்கலாம் இருதயம் கலந்தாக இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள் என்னிடத்திலும் விசுவாசமாக இருங்கள் என் பிதாவின் வீட்டில் அநேக உண்டு அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன் ஒரு சரத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன் நான் போல் உங்களுக்காக சரத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் கத்தரி பரிசுத்த நாமத்துக்கு சோத்த நம்முடைய கத்தராய் ஏசு கிருசு தீர்க்க தரிசனமாக சொன்ன வாக்கியங்கள் உங்கள் இருதயம் கலங்காக இருப்பதாக தேவரிடத்தில் விசுவாசமாக இருங்கள் என்னிடத்திலும் விசுவாசமாக இருங்கள் என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தல்கள் உண்டு அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன் ஒரு சரத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன் நான் போல் உங்களுக்காக சரத்தை ஆயத்தம் பண்ணின பின்போ நான் இருக்கிற இடத்திலோ நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கத்தூர் பரசுத்தராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன் நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன் நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன் என்று நம்முடைய கற்றாங்கி ஏசு கிருஷ் இந்த லோகத்தை விட்டு கடந்து போவதற்கு முன்னதாக அல்லது சிலுவையிலே தன்னை ஒப்புக் கொடுப்பதற்கு முன்னதாக தன்னுடைய சீசட் இடத்திலே தீர்க்க தரிசன வாக்கியமாக அவர் சொல்லுகிறதை காண்கிறோம் கத்திரை பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக தெலுங்கு நோ டிரான்ஸ்லே கத்திர பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன் நம்முடைய மறுபடியும் வந்து சேர்த்துக் தை வாசிக்கிறோம் அவர் வருகிறதும் தேவனுடைய பிள்ளைகள் அவரை பின்பற்றுகிற மக்கள் அவரை சீசர்கள் அவரது திருச்சபையார் அவரோடு கூட சேர்த்துக் கொள்ளப்படுவதும் ஒரு விசேஷித்த காரியமாக இருக்கிறது கற்படி பரிசுத்தாமத்துக்கு சோப்புரம் நம்முடைய அத்தாங்கி ஏசு கருசுவனுடைய வருகையை குறித்து ஆதியாக முதற்கொண்டு கடைசி புஸ்தகம் வரைக்கும் அவருடைய வருகையை குறித்து குறிப்பிட்டு இருக்கிறது ஆங்கு ஆங்கு காண முடியும் தற்போத விதத்திலே பற்பலவிதமான அடையாளங்களோடு கூட உரிமைகளோடு கூட அவர் வருகிறது ஆதிகாலம் முதற்கொண்டு முன்னறிவிக்கப்பட்டதான காரியமாக இருக்கிறது அவருடைய வருகை என்று சொல்லும் பொழுது அது ரெண்டு விதத்திலே அவருடைய வருகையை அவர்கள் இன்னும் பின்னும் குறிப்பிட்டிருக்கிறதை காண முடியும் ஒன்று நம்முடைய கத்ராயி ஏசு கிருசோ இந்த பாவங்களை போக்கும் கிருபாதார படியாக தன்னை ஒப்புக் அவர் மாம்சத்திலே வெளிப்பட்டதான காரியம் அவர் வந்து மருமக்களுக்காக மனுமக்களோடு பாவங்களை ஏற்றுக்கொண்டு கோர சிறுவையிலே பாடுபட்டு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மீண்டா நாள் உயிரோடு எழுந்து கடந்து செல்வதற்காக அவர் வருகிறார் வருகிறார் என்று அவரை குறித்து முன் அதோடு கூட அவர் மறுபடியும் வருவார் என்பதையும் அவர் முன் அறிவித்தார்கள் ஆதி காலம் முதற் கொண்டு இரண்டும் தம்முடைய தீர்க்க தரிசைகளைக் கொண்டு ஏசு கிருஷ்ணனுடைய முதலாவது வருகையிலும் அவருடைய இரண்டாவது வருகையிலும் குறித்து தீர்க்க தரிசனமாக ஏற்கனவே அறிவித்து வந்திருக்கிறத கண்கிறோம் கத்தன பர்சுத்த நாமத்துக்கு சுதந்திரம் உண்டாவதாக யூதாவின் புஸ்தகம் இருபத்தி ஐந்தாவது வாக்கியத்தை வாசிக்கலாம் யூடாவின் புத்தகம் இருபத்தி ஐந்தாவது வாக்கியம் ாவின் புஸ்தகம் இருபத்தி ஏ நோக்க குறித்து சொல்லியிருப்பது வாசிங்க யூதாவின் புஸ்தகம் பதினாலு பதினைந்துக்கு ஏழாம் தரமுறையான ஏ நோக்கும் உயர்வு குறித்து எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவைபத்தி உள்ளவர்கள் யாவரும் அவைபக்தியாக செய்து வந்த சகல அவபக்தியான கிரியிகளை நிமித்தமும் தமக்கு விரோதமாக அவைபத்தியுள்ள பாதிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரம் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோட கூட கர்த்தர் வருகிறார் என்று முன் கர்த்தர் வருகிறார் என்று முன் ஆயிரம் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன் அறிவித்தார் பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஆறாமுக்கு ஏழாம் தலைமுறையான இந்த ஏழுக்கும் கூட அந்த நாட்களிலே அவர் வெளிப்படுத்தல் பெற்று இப்படி கர்த்தர் வருகிறார் அவர் என்ன காரியத்திற்காக வருகிறார் என்பதை ஏற்கனவே முன் அறிவித்ததாக நாம் வாசிக்கிறோம் கசரி நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக நம்முடைய கத்தராகி ஏசுகிறதோ இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் நான் போட்டிகள் மறுபடியும் வந்து உங்களை சேர்த்துக் கொள்ளுவேன் அங்கே உங்களுக்காக அநேக வாசஸ்தலங்களை நான் உருவாக்கி கொண்டிருக்கிறேன் அது ஏற்பாடு செய்த பின்பு மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன் இவ்வருவேன் வருவேன் என்று இயேசு கிரிசு இந்த லோகத்திலே தம்முடைய சீசுங்களோடு கூட அவர் வாசம் செய்யும் பொழுதும் சொன்னார் அவர் உயிர்த்தெழுந்த பின்பும் சொன்னார் அதற்கு அப்புறமாகவும் அவர் தெரிவித்தார் கச்சிட பரிசுத்த நாமத்துக்கு பரமேறிச் சென்ற பின்பும் தமிழக சிறுசொழியுக்கு வெளிப்படுத்தல் கொடுத்து தாம் வருவதை அவர் அறிவித்துக் கொண்டிருக்கிறதை காண்கிறோம் கச்சிட நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக எதிரேற்க நிறுவனம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வாக்கியத்தை பக்தர்கள் பரிசுத்தவான்கள் எல்லாரும் அவருடைய வருகையை குறித்து ரொம்ப கரிசனையாக இருந்து அதை முன் அறிவித்து அதை குறித்து அதிகமாக எழுதியிருக்கிறத வாசிக்கலாம் கிறிஸ்துவம் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே பரம் வெளியிடப்பட்டு தமக்காக காத்துக் ரட்சிப்பை அருவும்படி ரெண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனம் ஆவார் கத்துரி நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக தமக்காக காத்துக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி தமக்காக காத்துக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இந்த இடத்திலே ரட்சிப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது பாவ மன்னிப்பை குறிப்பிடவில்லை அல்லது பாவத்தில் இருந்து விடுதலையாகிற அனுபவத்தை இங்கே குறிப்பிடவில்லை இங்கே ரட்சிப்பு என்று சொல்வது நித்தியர் ரட்சிப்பை குறிப்பிடுகிறது இந்த உலகத்தில் உள்ள எல்லா கேடுகளையும் விட்டு நீங்களாகி தெய்வத்தோடு கூட எந்தென்றும் வாசம் செய்யும்படியான நித்திய ரட்சிப்பை குறித்து இந்த இடத்திலே குறிப்பிட்டு இருக்கிறது தமக்காக காத்துக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை வரவும்படி இரண்டாம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார் தமக்காக காத்துக்கொண்டு இருக்கிறவர்களுக்கு அவருக்காக எவர் எவர் காத்துக்கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு அவர் தரிசனம் வந்தே சேர்த்துக் கொள்ளும்படியாக அவர் வருகிறார் கத்திர பரிசு பேரின் புத்தகம் மூன்றாவது அதிகாரம் பனிரெண்டாவது வாக்கியத்தையும் வாசிக்கலாம் ரெண்டு பேரின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் பனிரெண்டாவது வாக்கியம் தேவனுடைய சீக்கிரமாக வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடே காத்திருங்கள் இது சொல்லப்படுகிற புத்திமதியை பாருங்கள் தேவனுடைய நாள் சீக்கிரமாக வரும்படிக்க மிகுந்த ஆவலோட காத்திருங்கள் என்று எழுதியிருக்கு மிகுந்த ஆவலோடைய காத்திருங்கள் தமக்காக காத்துவர்களுக்கு ரிப்பை அருளும்படி அவர் இரண்டாம் சென் தரிசனம் ஆவார் மிகுந்த ஆதலோட காத்திருங்கள் பரிசுத்தாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக ஒவ்வொரு நிறுவத்திலும் நீங்கள் வாசிப்பீர்களானால் இயேசு கிறிஸ்து இரண்டாவது வருகையை குறித்து அங்கே தீர்க்க தரிசனமாக சொல்லி இருக்கிறதை காண முடியும் ஆங்காங்கு அப்போ சபவர்கள் இதை குறித்தே பேசிக் கொண்டு வந்தார்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லும் பொழுது கிறிஸ்தவ ஜீவியத்தினுடைய மேன்மை என்ன அவருடைய நோக்கம் என்ன அவர்கள் ரட்சிக்கப்பட்டவனுடைய அர்த்தம் என்ன தை குறி வாத்து பார்ப்போமானால் இரண்டாம் வருகைக்கு ஜனம்படி அவர்கள் இரண்டாம் வருகை எதிர்நோக்கி இருக்கும்படியாக அங்காங்கு புத்திமறிகள் சொல்லப்பட்டிருக்கிறத காண்கிறோம் நாம் விசுவாசிகள் என்று சொல்லும் பொழுது விசுவாசமாக இருங்கள் என்னிடத்தில் விசுவாசமாக இருங்கள் என்று சொல்லுகிறதனுடைய அர்த்தம் என்னவென்றால் நாம் விசுவாசிகளாக காணப்படுகிறோம் நீங்கள் விசுவாசமாக இருங்கள் நான் வந்து உங்களை மறுபடியும் சேர்த்துக் கொள்வேன் விசுவாசத்தோடு கூட நீங்கள் காத்துக்கொண்டிருங்கள் நான் வருவேன் வந்து மறுபடியும் உங்களுடைய நாம் நன்றாக விசுவாசித்து அதற்காக காத்துக்கொண்டிருக்கோடு காத்துக்கொண்டிருக்கிறவர்கள் எவ்வளவு பொய்யுரையாத தேவன் ஆதி முதற்கொண்டு திட்டம் தீர்மானித்ததுமான அவருடைய இரண்டாவது வருகை பரிசுத்தவான்கள் எல்லாம் முன் அறிவித்ததான் அவருடைய இரண்டாவது வருகை தேவதூதர்கள் அறிவித்ததான் அவருடைய இரண்டாவது வருகை இயேசுதாமே தம்முடைய தூதர்களை கொண்டு முன் அறிவித்ததான அவருடைய இரண்டாவது வருகை ஏசு கிரிசுதாமி தரிசனமாகி முன் அறிவித்ததான அவருடைய இரண்டாவது வருகை இந்த இரண்டாவது வருகை அது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது என்பது எல்லாரும் அறிய வேண்டுவதான காரியம் அதற்காக காத்துக்கொண்டு இருக்கிறவர்கள் அதற்காக எதிர்நோக்கிக் கொண்டு இருக்கிறவர்கள் அந்த நாளை அவரோடு கூட எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறவர்கள் தேவனுடைய ஜனமாக இருக்கிறார்கள் அவரோட காத்துக்கொண்டு இருக்க வேண்டும் காத்துக்கொண்டு இருக்க வேண்டியவர்கள் எப்படி இருக்க கத்தடி பரிசுத்தராமத்துக்கு சோத்திரம் நீங்கள் எதற்காக விசுவாசிகளாக மாறி இருக்கிறீர்கள் விசுவாசத்திலே நிலை கொண்டிருப்பதற்கு நோக்கம் உண்டல்லவா கத்திரை பரிசு ராமத்துக்கு சோத்திரம் இன்னைக்காக மாத்திரம் கிறிஸ்துவின் மேல் உள்ளவர்களாக இருப்பீர்களானால் எல்லாரைக் காட்டிலும் பரிந்துரைக்கப்படத்தக்கவர்களாக இருப்பீர்கள் என்று வேதாகம் சொல்லுகிறது மா கிறிஸ்துவ நம்பிக்கை கொண்டிருப்பார்களானால் கிறிஸ்தவம் அனைவரிடத்தில் அறிவிக்கப்படுகிறது ஏசுப் பெருசு அற்புதம் செய்கிறார் அடையாளத்தை காண்பிக்கிறார் அதாவது வியாதிகளை சுகமாக்குகிறார் நல்வாழ்வை அருவுகிறார் சமாதானம் அருவுகிறார் என்று எல்லா இடத்திலும் உண்மைதான் இது அறிவிக்கப்பட்டது அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்கு மட்டும்தானா அல்லது சுகத்தை பெற்றுக் கொள்வதற்கு அல்லது உலக பிரகாரமான ஆசீர்வாத்தை பெற்றுக் கொள்வதற்கு தேவனுடைய பிள்ளைகளே இப்படி இந்த உலகத்திற்குரிய காரியங்கள் மா ஒரு மனிதன் கிறிஸ்துவை பிடித்துக் கொண்டிருப்பான திருச்சபையை பிடித்துக் கொண்டிருப்பானால் வசனத்தை பிடித்துக் கொண்டிருப்பான கையிலே மட்டுமே எதிர்நோக்கிக் கொண்டிருப்பான விசுவாசத்தின் ஒரு நன்மையை தருவார் எனக்கு ஒரு வேலையை தருவார் எனக்கு ஒரு சுகத்தை தருவார் என்ற விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுது இது போதுமா இதற்காகத்தான கிறிஸ்தவம் இதற்காக பிரசங்கம் இதற்காகத்தான இவ்வளவு பெரிய ஊழியம் இதற்காகத்தான இத்தனை பரிசுத்தவான தன்னுடைய சிந்தி தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணம் செய்திருக்கிறார்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே அதற்காக மட்டும் அல்ல எதிர்நோக்க வேண்டிய காரியம் ஒன்று தசனைக்கு ஒன்றாவது அதிகாரம் ஒன்பது பத்து வாசிக்கலாம் ஒன்பது சோலோனிக்க ஒன்றாவது அதிகாரம் ஒன்பது பத்து அசனத்தை சத்தம் வாசிக்கணும் நீங்கள் விக்கிரமங்களை விட்டு திரைவங்கத்திற்கு மனம் திரும்பினதையும் அவர் மறித்தோவில் எழுந்தினவரும் இருவரும் கொள்பாக்கி நின்று நம்மை நீங்கடாக்கி ரட்சிக்கவருமாகி இருக்கிற ஷவுடி குமாரனாகி ஏசு தர்ணத்திலிருந்து வருவதும் நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்கள் கத்துரை ப நாமத்துக்கு சோத்திரண்டாவதாக நீங்கள் மனம் விரும்பினது விற்கத்தைத்தை விட்டு வேறுபட்டது ரஷிக்கப்பட்டது பாவத்தை எல்லாம் விட்டு ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்தாவி பற்றி பரிசுத்த வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருப்பது எதற்காக இது அவருடைய குமாரனாகி இயேசு பர்லோகத்தில் வருவதை நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருப்பதற்காக பர்லோகத்தில் வருவதை நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருப்பதற்காக கத்துரை பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் மனம் திரும்பி மனம் திருந்தி விசுவாசித்து மனம் திருந்தி திருச்சுவரோடு ஐக்கப்பட்டு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்னத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் எதிர்பார்த்துக் கொண்டு என்னத்தை எதிர்பார்க்கிறீர்கள் இயேசு கரிசு வருவதை எதிர்பார்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதற்காகத்தான் இந்த ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது கத்திரி பர்சுத்தராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக இயேசு கரிசனுடைய வருகையை எதிர்நோக்க வேண்டுவது அவசியம் அதாவது அனைவருடைய வாழ்க்கையை கவனித்து பார்க்கும் பொழுது மனதுக்கு ரொம்ப விசனமாக இருக்கிறது நாம் ஒரு மரத்தை அல்லது ஒரு விதையை போடுகிறோம் அந்த விதைக்கு நீர் பாய்ச்சிகிறோம் அது வளர ஆரம்பிக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம் அதை சுற்றி வேலை அடைக்கிறோம் அதற்கு எரு போடுகிறோம் அதற்கு நீர் பாத்துகிறோம் அதற்கு பாதுகாப்பு செய்கிறோம் அதற்கு பல ஏற்பாடுகளை செய்து அவரோடு கூட காத்துக் கொண்டிருக்கிறோம் அது வளர்கிறது பெரிதாகிறது ரொம்ப தலையும் குளையுமாக பசுமையாக படர்ந்து வளர்ந்து மிகவும் பெரிதாக வருகிறது பார்ப்பதற்கு பரவசம் உண்டாகிறது சந்தோஷம் இருக்கிறது கொஞ்சம் காலம் கடந்து செல்கிறது அதற்கடுத்தபடியாக கனி கொடுக்கக்கூடிய வேலை வருகிறது அந்த தோட்டத்தை ஏற்பாடு செய்து வந்த செடியில் பாதுகாத்தவன் அவன் பக்கத்திலே போய் கனியை எதிர்பார்க்கிறான் அங்கே கனி இல்லை அது கனி கொடாத மரம் என்று அவனுக்கு எவ்வளவு ஏமாற்றமும் எவ்வளவு ஆத்திரமும் எவ்வளவு எரிச்சதுமாக வரும் என்பதை நாம் அறிவோம் கத்திர பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக நம்முடைய கத்தனாய் இயேசுவானவர் அவர் பசியாக இருக்கிற சமயத்தில் ஒரு அத்திமரத்தை பார்த்தார் அது மிகவும் ஏராளமான செழிப்புள்ள மரமாய் காணப்பட்டது அதில் கனி இருக்குமா தன்னுடைய பசியை போக்குவதற்காக கனி இருக்குமா என்பதை பார்த்தார் அதில் கனி இல்லை அவர் காத்திரம் வந்தது எனக்கு கனி கொடுக்க முடியாத கனி தராத இந்த பிரயோஜனம் மரம் எண்ணத்திற்கு என்பதை சவித்துவிட்டார் அது அப்படியே வாடி வதங்கி அது அழிந்து போய்விட்டதை நாம் வாசிக்கிறோம் கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக ஆனபடினால இறைவன் உங்களுக்கு நன்மை ரட்சித்திருக்கிறார் உங்களுக்கு பாவமன்னித்தே அருளியிருக்கிறார் உங்களுக்கு விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார் ஏராளமான ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார் நன்மைகளை கத்திர உங்களுக்கு அருள்கிறார் இவர்கள் எல்லாவற்றையும் நீங்கள் பெற்று அனுபவித்து கிறிஸ்தவத்தில் வளர்ந்து முன்னேறுகிறீர்கள் சந்தோஷமாக வளர்கிறீர்கள் சாட்சி சொல்லுகிறீர்கள் அநேக முறை மகிமைப்படுத்துகிறீர்கள் காணிக்கை கொடுக்கிறீர்கள் பெருத்தனைகளை செலுத்துகிறீர்கள் இவர்கள் செய்த பிங்கு கத்துடையவர்கள் எதிர்நோக்காதபடிக்கு இந்த உலகத்திலேயே இருந்துவிட வேண்டும் இந்த உலகத்தினுடைய எல்லா ஆசீர்வாதங்களும் வேண்டும் அதற்கு மேலே தேவையில்லை அதை குறித்து கவலை இல்லை அது முக்கியம் அல்ல என்று சொல்லும் பொழுது நட்டவன் மீட்பாய்ச்சினவன் அதை பாதுகாப்பு செய்தவன் இவனுக்கு எவ்வளவு வெறுப்பும் கசப்பும் உருவாகும் என்பதை நன்றாக அறிய வேண்டும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இங்கே ரட்சிக்கப்பட்டது நம்முடைய கத்தனாங்கியேசு கிருஷனுடைய வருகையை எதிர்நோக்கி கொண்டிருக்கும்படியாக அதை எதிர்நோக்கும்படியாகவே நீங்கள் ரீர்கள் என்பதை மறக்காதபடிக்குபடியாக எப்பேற்பட்ட அனுபவம் உடையவர்களாக எந்த நிலையிலே இருக்க வேண்டும் என்று ஏதாகமத்தில் ஆங்காங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது அவைகளில் சிலவற்றை சொல்லி குளாசைப்படுகிறேன் கத்திர பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக ஒன்று பேரின் புத்தகம் நாலாவது அதிகாரம் பதினொன்னாவது புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் பதினொன்னாவது வாக்கியத்தை வாசிக்கலாம் ரெண்டு பேதரும் மூன்று இப்படி இவரெல்லாம் அழிந்து போகிறதாக இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவபக்தியும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் கத்திர பரிசுத்த நாமத்திற்கு சோப்பிரம் உண்டாகதாக இவைகளெல்லாம் அறிந்து போவதாக நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவபக்தியும் உள்ளவர்களுக்காக இருக்க வேண்டும் நீங்கள் எப்படிப்பட்ட பரசுத்த நடக்கையும் தேவபக்தியும் உள்ளவருமாக இருக்க வேண்டும் கத்திர பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் அவர் வரும்படி ஆதரவோடு விட நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்க உள்ளவர்களாக இருக்க வேண்டும் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கவங்களுக்கு காணப்பட வேண்டும் எந்த அளவுக்கு தேவபக்தி இருக்க வேண்டும் பதினாறாவது வாக்கத்தை வாசிக்கலாம் ஆகையால் பிரியமானவர்களை இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையொற்றவர்களும் துறையில்லாதவர்களுமாய் சமாதானத்தோட சமாதானத்தோடு கூட அவர் சன்னதியில் காணப்படும்படி ஜக்கிரதையாக இருங்கள் கத்திர பரிசுத்த நாமத்துக்கு சுதத்திரம் உண்டாவதாக நீங்கள் கரையற்றவர்களும் பிழையில்லாதவர்களுமாய் சமாதானத்தோடே அவர் சன்னதியில் காணப்படும்படி நீங்கள் கரையற்றவர்களும் பிழையில்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவருடைய சன்னிதானத்தில் காணப்படும்படி ஜாக்கிரதையாக இருங்கள் தேவ சன்னிதானத்தில் கூடி ஒருகிற மக்களுக்கு தேவ சமாதானம் அவருடைய உள்ளத்திலே காணப்பட வேண்டும் உங்களுடைய மனசாட்சியை உங்களை குற்றப்படுத்திக் உங்களுக்கு சமாதானம் இருக்காது நீங்கள் கரை உள்ளவர்களும் பிழை உள்ளவர்களுமாக இருப்பீர்களானால் தேவ உங்களுக்கு சமாதானம் இருக்காது கத்தட பரிசுத்திராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக அநேக தேவ சன்னிதானத்திலே முதல் வாடி வதங்கி சோர்ந்து போய் என்றால் அவர்கள் உள்ளத்திலே சமாதானம் இல்லை அகத்தின் அழகு முகத்திலே தெரியும் என்று சொல்லி இருக்கிற பிரகாரம் அவருடைய மனசாட்சியை வாதிக்கிறதாக இருக்கிறது அவர்களுக்கு சமாதானம் கிடையாது கரைகளோடு கூட காணப்படுதல் அதாவது வீழ்ச்சி அடைந்த நிலையோடு கூட காணப்படுதல் திறவையோடு கூட காணப்படுதல் கற்றுடைய வசனத்தின்படி இல்லாததான வாழ்க்கை இவைகளினாலே சமாதானம் தேவ காணப்படவில்லை நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களும் தேவனுடைய சமாதானத்தை பெற்றவர்களும் இருங்கள் சமாதானத்தோடு கூட கூட காணப்பட வேண்டுவது அவசியம் தேவனுடைய சன்னிதானத்தை பிரயோசித்து இருக்கிறவர்கள் தெய்வத்தோடு கூட சமாதானத்தோடு கூட இருக்க வேண்டுவது அவசியம் நமக்கு சமாதானத்தை கொண்டு போடும் ஆக்கினை அவர் மீது வந்தது என்று எழுதியிருக்கிறது உங்களுக்கு சமாதானத்தை உண்டு போகும் ஆக்கினை ஏ சிக்கடத்தில் வந்திருக்கிறது ஏ சிக்க பாடுபட்டது எண்ணத்திற்காக அவர் கோர சிலுவையிலே இப்படி மரணத்தை உத்தரித்தான் என்ன ஏறி பாடுபட்டார் ஏறி இவ்வளவு பாதிக்கப்பட்டார் ஏறிவரை பாடுபட்டு ரத்தம் செஞ்சி அவர் மறித்தார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மீது வந்தது என்று எழுதியிருக்கிறது நாம் சமாதானம் பெற்றுக் கொள்ளும்படியாக நாம் தேவரோடு கூட சமாதானம் பெற்றுக் கொள்ளும்படியாக அவர் அந்த ஆக்கினையை அடைந்தார் என்று நாம் வாசிக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளே கரையில்லாதவர்களும் பிழை இல்லாதவர்களுக்காக நீங்கள் காத்துக்கொண்டிருக்க வேண்டுவது அவசியம் கரைகளோடு கூட பிழைகளோடு கூட சரியான நிலையில் இல்லாதபடி தேவனுடைய வருகைக்காக எவரும் ஆயத்தப்பட முடியாது காத்துக்கொண்டிருந்த பிரயோஜனம் கிடையாது கரையில்லாதவர்களாய் காணப்பட வேண்டுவது அவசியம் கத்திர பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக பாருந்த ஒரு சீப் அல்லது பெரிய அதிபதியோ வருகிறார் அந்த ரோடெல்லாம் பெருக்கி சுத்தம் பண்ணி ஒழுங்குபடுத்தி நீட்டாக வைத்திருக்கிறார்கள் அது குப்பையும் தேடுமாக குடியுமா காணப்படாத சீராக்கப்பட்ட பாதையாய் அது காணப்படுகிறது கற்றத நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக வருகைக்காக ஆவலோடு கூட அங்கு சேவகர்கள் காத்துக்கொண்டு இருக்கிறார்கள் தொண்டர்கள் காத்துக்கொண்டிருக்கிறார்கள் எல்லாம் சுத்தமான நிலையிலே ஏற்பாடு செய்து காத்துக்கொண்டிருக்கிறார்கள் அதே போல நீங்கள் கரையற்றவர்களும் பிழையில்லாதவர்களுமாக தேவ சன்னிதானத்தில் பிரவேசிப்பதற்கு அதிக ஜாக்கிரதையோடு கூட இருக்க வேண்டும் என்று தேவ சமூகத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் வெளிப்படுத்தினது அதிகாரம் வெளிப்படுத்தினது அதிகாரம் இருபதாவது வாக்கியத்தை வாசிக்கலாம் இவர்களை சாட்சியாக அறிவிக்கிறவர் இவர்களை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே வருகிறேன் மெய்யாகவே நான் சீக்கிரமாக வருகிறேன் என்கிறார் நாமே கத்தராகி ஏசுவே வாறும் கத்திர பரிசுத்திராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக ஆமையின் கத்திராகி இயேசுவே வாங்கு தேவனுடைய மக்கள் கூப்பிட வேண்டுவது அவசியம் உங்களுடைய ஜபங்களிலே நீங்கள் கத்திராகி இயேசுவே வாங்க முறை கூப்பிட்டு இருக்கிறீர்கள் எவ்வளவு முறை வாரும் இயேசுவே வரும் இயேசுவே என்று உங்களுடைய வாங்கியையும் உங்களுடைய விருப்பத்தையும் நீங்கள் வெளிப்படுத்தியிருக்கிறீர்கள் கத்திர பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக நீங்கள் தேவ சன்னிதானத்தில் மண்டாட்டு செய்கிறீர்கள் கூக்குரல் துக்கத்தை காண்பிருக்கிறீர்கள் சோர்ந்து போகிறீர்கள் வருத்தப்படுகிறீர்கள் எண்ணத்திற்காக இயேசுவே நீர் வராதபடியினாலே நான் உள்ள வேதனை இந்த லோகத்திலே அனுபவிக்க வேண்டுவது இருக்கிறதே என்பதற்காக நீங்கள் எப்பொழுதாவது கவலைப்பட்டு இருக்கிறீர்களா அருமையான பிள்ளைகளே ஆமையும் கத்தராகி இயேசுவே வாழும் என்று உங்களுடைய ஜபங்கள் காணப்பட வேண்டுவது அவசியம் ஆமையும் வாழும் ஆண்ட ஒரே நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவது பதினேழாவது வாக்கத்தை வாசிக்கலாம் ஆவியும் மனவாட்டியும் வாழ்கிறார்கள் கேட்கிறவன் வாங்கிந்தானாக தாகமாக இருக்கிறவன் வரக்கடவன் விருப்பமுள்ளவன் ஜீவத்தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன் கத்திரி நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக இது கட்டாயமான ஒரு காரியம் அல்ல தாகமாக இருந்தா வந்து வாங்கி உனக்கு காது இருந்தா நீ கேளு இயேசு கருசு வருகிறார் அவருடைய வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டுவது அவசியம் ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள் கேட்கிற நீயும் வா என்பானாக தாகமாக இருக்கிறவன் வரக்கடவன் விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள இந்த ரட்சிப்போ இந்த உபதேசமோ இந்த சபையோ இந்த காரியங்களோ கட்டாயப்படுத்துகிற காரியம் அல்ல கட்டாயத்தினால் வருகிறவைகள் அல்ல கத்திய பர்சுத்த நாமத்துக்கு சோத்திரம் விருப்பம் வரக்கடவன் தாகமாக இருக்கிறவன் வந்து தண்ணீரை இலவசமாய் வாங்கி வாங்கிக் கொள்ள கடவன் என்று எழுதியிருக்கிறது கத்திரை பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக ஆன கூடினால் தேவனுடைய பிள்ளைகளை அவர் வருகிறார் அவருடைய வருகைக்கு நீங்கள் ஆயத்தப்பட்டு வாரும் இயேசுவே என்று கூப்பிட வேண்டும் கேட்கிறவனும் வாழும் என்று சொல்வானாக என்று எழுதியிருக்கிறது ஆனால் அவரு வருகைக்காக காத்திருக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் பன்னிரெண்டாவது வாக்கியத்திலிருந்து வாசிக்கிறான் வருகிறேன் அவனருடைய கிளிகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலம் என்னோட கூட வருகிறது நான் ஐபாபு வகை காவம் ஆவியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாக இருக்கிறேன் ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாவதற்கும் வாசல் ஒளியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள் நாய்களும் சூரியக்காரரும் விபச்சாரக்காரரும் கொலைபாதகரும் விக்கருகாராதரிக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் குறந்தே இருப்பார்கள் கத்திரி பரசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அவனவனுடைய கிரீர்களின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலம் என்னோட கூட வருகிறது ஜீபுட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளதாக வாசல் வழியால் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள் அவருடைய கற்பனைகளும்படி செய்கிறவர்கள் அதற்குள்ளாக பிரவேசிப்பார்கள் நாய்கள் கள்ள உபதேசக்காரர்கள் வசனத்தை புரட்டுகிறவர்கள் தாறுமாற வாழ்க்கையுடையவர்கள் சூரியக்காரர்கள் விபச்சாரக்காரர்கள் பொ விரும்பி அதன்படி செய்கிறவர்கள் யாவரும் இருப்பார்கள் என்று எழுதியிருக்கிறது அபுசுவாசிகள் அல்லது வெளியே இருக்கிறவர்கள் என்ற அர்த்தம் கிடையாது இன்றைக்கு கிறிஸ்தவனுடைய நாமத்தை தரித்து அவருடைய நாமத்தை உச்சரித்துக் கொண்டு ஜபம் பண்ணிக்கொண்டு பல கிரிகளை நடத்தித்துக் கொண்டு இருக்கிற இந்த இவர்களை குறித்தாக்கம் சொல்லி இருக்கிறது நாய்கள் வீழ்ச்சி அடைந்தவர்கள் கக்கினதை திரும்ப திண்கிறவர்கள் கள்ள உபதேசக்கா நாய்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கள் என்று அப்போ சலம் சொல்லி இருக்கிற கர்த்தல் என்று சொல்லி இருக்க மாறாக பேசக்கூடியவர்கள் வியாக்கியானம் பண்ணக்கூடியவர்கள் உபச்சாரக்காரர்கள் கொலைபாதகர்கள் விக்கிரத ஆராதனை செய்கிறவர்கள் இன்றைக்கு தேவபக்தின் வேசத்தை தரித்திருக்கிறார்கள் விக்கிரதத்தை ஒரு பொருட்கு வைத்து அதை வணங்குகிறவர்களாக இருக்கிறார்கள் ஏசு கிருஷ்ணனுடைய சொரூபத்தை வைத்து வணங்குகிறவர்களாக இருக்கிறார்கள் இயேசு கிருஷ்ணனுடைய அம்மாவை சொரூபமாக வணந்து வணங்குகிறவர்களாக இருக்கிறார்கள் இன்னும் தேவதூதர்களை சொரூபமாக வைத்து வணங்குகிறார்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இன்னும் வரை பார்க்கும் பொழுது நாய்களை பந்திகளை மிருகங்களை பட்சிகளை மச்சங்களை இவைகளை உருவங்களாக வைத்து அவைகளை தெய்வங்களாக வணங்குகிறவர்களாக இருக்கிறார்கள் அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள் என்று எழுதியிருக்கிறது அவருடைய வருகையில சம்பந்தப்பட மாட்டார்கள் கத்திரி பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக அப்படிப்பட்ட இடங்களிலே நீங்கள் போய் கவனித்து பாருங்கள் அவருடைய வருகை குறித்து அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள் குறித்து பேச மாட்டார்கள் அவர்கள் இன்னைக்குரிய காரியங்களை குறித்துதான் பேசுவார்கள் வருகை இருக்கிறது அதற்கு நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும் அவர் வருகிறார் அதற்காகத்தான் இந்த கிருஷ்ண உள்ளது என்பதை குறித்து அறிவிக்க தெரியாது கத்திய பரிசுத்தராமத்துக்கு அருமையான பிள்ளைகளே ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் வேண்டுமா வாசலு வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிக்கிறதற்கு கற்பனைகளின்படி நடக்க ஜாக்கிரதையாக இருங்கள் கத்துடைய கற்பனை கற்பனை மேல் கற்பனை பிரமாணத்தின் மேல் பிரமாணமாக உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது கற்பனை மேல் கற்பனை பிரமாணத்தின் மேல் பிரமாணமாக எத்தனை முறை அறிவிக்கப்பட்டாலும் கீழ்ப்படிய மறுக்கிறவர்கள் அவருடைய கற்பனைகளின்படி நடக்கனமற்றவர்கள இருக்கிறார்கள் இன்னும் ஏழாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டில் இருந்து வாசிக்கலாம் ஏழாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டு கும்மிடி நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா கும்மிடி நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா உம்டி நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா உங்களை ஒரு காரும் அறியவில்லை அக்கிரமச் செய்கைக்காரவே என்னை விட்டு அகன்று போகுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்ணலையின் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் கத்தட பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் இருபத்தி நான் சொல்லி வார்த்தைகளை கேட்டு வேதின்படி செய்யாதிக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மனமின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான் கத்தோட நாமத்துக்கு சோத்திரம் என்னுடைய அர்த்தத்தை விளங்கிக் கொள்ள பாருங்கள் அந்நாட்களில் அநேகர் என்னை நோக்கி கத்தாவே கத்தாவே முதல் நாமத்தினாலே தீர்க்க அல்லவா இந்த கேசு கரசி நாமத்தினாலே யாரும் தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஓர் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் வந்திருக்கும் பொழுது தரிசனம் சொல்லுவார்கள் ஏதாவது ஒரு கிறிஸ்தவ சொல்லிக் கொண்டு உன்னிடத்திலே எனக்கு இந்த வியாதி இருக்கிறது கர்த்தர் இப்பொழுதே உன்னை தொடுகிறார் குணமாக்குகிறார் என்று அறிவித்தோட ஆக ஓஹோ என்று ஏராளமான கூட்டத்தார் பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் உங்களுடைய தீர்க்க தரிசனம் அல்லவா உங்களுக்கு நாமத்தினால பிசாசுகளை பிசாசுகளை துரத்துகிறார்கள் உங்களுக்கு அற்புதங்களை செய்தோம் அல்லவா அற்புத அடையாளங்களை செய்யக்கூடிய எல்லாம் ஏசு கிருஷ்ண நாமத்தினாலதான் இவர்களெல்லாம் ஏசு கிருஷ்ணத்தினால பிசாசுகளை துரத்துகிறார்கள் ஏசு குருஷு நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள் ஏசு கிருஷ்ண நாமத்தினாலே அநேக அற்புத அடையாளங்களை செய்கிறார்கள் அவர்களும் நாங்கள் இப்படியெல்லாம் செய்தோம் அல்லவா எங்களை பின்பற்றி யாரும் மக்கள் வந்தார்கள் அல்லவா அக்கிரமசெயிக்கார்களே உங்களை எனக்கு தெரியாத என்னை விட்டு நான் சொல்லிய வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவனே கண்மலின் மேல் அஸ்திபாரம் போட்டு தன்னுடைய வீட்டை கட்டின புத்தியுள்ள மனசனுக்கு ஒப்பாக இருப்பான் அருமையானவர்களே திருச்சபை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிற மனிதன் நமக்கு நம்முடைய திருச்சபையின் தலைமைக்கு இயேசுவானவர் தரிசனமாகி அவர் திருச்சபையின் அஸ்திபார உபதேசங்களை கட்டளையிட்டு திருச்சபை கட்டு என்று கட்டளையிட்டார் அவருடைய வார்த்தையின்படி இது கட்டப்பட்டது நான் சொல்லிய வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிற மனிதன் நான் சொல்லிய வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன் கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போட்டு தன்னுடைய வீட்டை கட்டுகிற புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பாக இருப்பான் என்று வாசிக்கிறோம் ஆனபடி திருச்சவையின் தலைமைக்கு இறைவன் ஏசுவானவர் வெளிப்பட்டு கட்டளையிட்டதான காரியம் சொன்னதான வார்த்தைகள் முக்கியமானதாக இருக்கிறது அவர் சொன்னபடியே அது ஏற்பாடு செய்யப்பட்டது ஆனபடினால் இது நிலை நிற்கக்கூடியதாக இருக்கிறது கண்மலையின் மேல் அஸ்தி பாராதபடி ஆமாந்து போது அங்கே இப்படிலாம் காரியங்கள் நடக்குதோ பெரிய காரியம் போல பேசிக் கொள்வார்கள் அவர்களுக்கு கட்டளையிட்டாரா திருச்சபையை கட்டும்படி கத்தர் கட்டளையிட்டாரா நீங்க கேட்டு பாருங்க உலகத்தில் எத்தனையோ சதைகள் இருக்கிறது அதனுடைய பவுண்டர்கள் யாருந்து பார்த்து அவரிடத்தில் கத்த திருச்சதை கட்டும்படி உனக்கு கட்டளையிட்டாரா என்று கேட்டார் சொல்வதற்கு எவனுக்கும் தகுதி கிடையாது அவர்கள் கூட்டம் கூடி இருப்பார்கள் ஒரு பெயர் வைத்துக் கொண்டிருப்பார்கள் நாம் கூடி ஜபம் பண்ணுவோம் என்று ஜபம் பண்ணி கத்தரும் கிரியை செய்கிறவராக இருக்கிறார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கத்த நமக்கு வெளிப்பாடு கொடுத்து தரிசனமாகி கட்டளைட்டு அவர் சொன்ன வார்த்தைகள் முக்கியமானதாக இருக்கிறது அதன்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்களாக இருக்கிறார்கள் கத்துடைய பரிசுத்திராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக அவருடைய கட்டடையை நாம் ஏற்று நாம் செயல்படுகிறபடிய நிலைக்கும் இது கட்டுடைய வருகைக்கு ஆயத்தப்படும் உலகத்தில் வேறு எவர் இப்படி சொல்லி இருக்கிறார் என்று நீங்கள் கவனித்து பாருங்கள் அது மெய் என்று அதை நீங்கள் சோதித்து பாருங்கள் கற்றுடைய பரிசுத்திராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக பிரிப்பேற்களும் நிருபம் மூன்றாவது அதிகாரம் இருபதுல இருந்து வாசிக்கலாம் திருப்பியர்களுபம் மூன்றாவது அதிகாரம் இருபது இருபத்தி நம்முடைய குடியிருப்பு பல்லோகத்தில் இருக்கிறது அங்கே இருந்து கத்தராகி ஏசு கிருசு இன்னும் ரட்சகர் வர எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பரங்க ஒவ்வொரு விருப்பத்திலும் குறிப்பிட்டு இருக்கிறது எவ்வளவு முக்கியமானதான ஒரு காரியம் அங்கே நம்முடைய கத்தராய் இயேசுவானவர் வர எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம் வாசிக்கலாம் அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மருவப்படுத்துவார் இங்கனுடைய எவ்வளவு மகா மேன்மையான காரியம் என்று பாருங்கள் தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுபடுத்துவார் தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுபடுத்துவார் இயேசு கிறிஸ்துனுடைய சரீரம் அவருடைய சரீரம் அவருடைய மகிமையான சரீரம் எப்படி இருக்கிறது இப்போது நமக்கு தெரியாது அவர் சரீரத்தில் இருந்தபோது நம்மை போல இருந்தார் அவர் இந்த பூரகத்தை விட்டு கடந்து போன போது அவர் எப்படி இருந்தார் அவர் மறுப மலையிலே அவர் எப்படி இருந்தார் அவருடைய சரீரம் எப்படி இருந்தது அந்த மகிமியான சரீரத்திற்கு ஒப்பாக மருவப்படுத்தும் என்ன நிலையை அடைய போகிறது என்பதை குறித்து கஞ்சம் யோசித்து பாருங்கள் நம்முடைய சரீரம் இந்த மண்ணோர் மண்ணாக போய்விடக்கூடியதாக இருக்கிறதா இந்த சரீரம் கொஞ்சம் குளிக்காம இருந்தால் துர்நாற்றம் எடுக்கிறது ஏர்த்து போனால் இது எப்படியோ இருக்கிறது மிகவும் நன்கு செத்து போய்விட்டானா உடனே தூக்கி கொண்டு போடும் என்று சொல்லும்படியாக நிலையில் இருக்கிறது இந்த கேடுகட்ட மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபடுத்துவார் இப்பொழுது ஒரு ரூபத்திலே காணப்படுகிறோம் இப்பொழுது ஒரு நிலையிலே இருக்கிறோம் இப்பொழுது நம்முடைய சரீரம் ஒரு விதமாய் காணப்படுகிறது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே மற்றங்களுடைய மீன்களுடைய சரீரம் பறவைகளுடைய சரீரம் மிருகங்களுடைய சரீரம் நம்முடைய சரீரம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நிலையில வித்தியாசமாக இருக்கிறது ஒரு நாளிலே இந்த சரீரத்தை இந்த சாவுக்கேதுவான இந்த சரீரத்தை அவருடைய சரீரத்திற்கு ஒப்பாக மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார் வேறு ரூபப்படுத்தி விடுவார் ஆரோக்கிய வேற என்று எழுதியிருக்கிறது நம்முடைய எதிர்நோக்கு என்ன என்பதை பாருங்கள் இந்த அறிவுக்கேதுவான சாவுக்கேதுவான இந்த சரீரத்தை அவருடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுூபப்படுத்துவார் வேறொரு ரூபத்திலே வேறொரு நிலையிலே நம்முடைய சரீரத்தை கொண்டு வரக்கூடியவராக இருக்கிறார் இப்படிப்பட்ட காரியங்களை நாம் எதிர்நோக்குகிறவர்களாக இருக்கிறோம் எதிர்நோக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்பதை தேவனுடைய சன்னிதானத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் கத்திர பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக இந்த நிலைக்கு நீங்கள் கடந்து வர வேண்டுமானால் பதினேழு பதினெட்டு வாசிக்கலாம் மூன்று பதினேழு பதினெட்டு சகோதரங்கள் என்னோட கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள் கற்றுடைய பரிசுத்தாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக திருச்சபை திருச்சபையுடைய ஊழியக்காரர்கள் இவைகள் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை அறிய வேண்டும் உங்களுடைய சரீரமானது அவருடைய சரீரத்திற்கொப்பாக மருமமாக்கப்பட போகிறதான சரீரம் ஆனபடினால நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் சகோதரது நீங்கள் என்னோட கூட பின்பற்றுகிற ஒரு அப்போ சலம் நீங்கள் என்னோட கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள் நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறவர்கள் படி நடக்கிறவர்களை மாதிரிகளாக நோக்குங்கள் கத்திர பரிசுத்த நாமத்துக்கு உங்களுடைய இஷ்டம் போற நீங்கள் நடவாதிருங்கள் வழிகாட்டுகிறபடி வழிகாட்டுகளை கவனித்து பார்த்து அவர்கள் சொல்கிறபடி நீங்கள் நடவுங்கள் கட்டிட பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக நம்முடைய ஒரு வித்தியாசமான நிலையை மறுபமான நிலையை அடையப் போகிறது இந்த வாக்குத்தத்த நமக்கு உண்டாயிருக்கிறது தலைமைக்கு இந்த வாக்குத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை தொடர்ந்து சபை முழுவதும் இந்த நிலைக்கு உள்ளாவார்கள் என்று நாம் நிச்சயமாக நம்புகிறவர்களாக இருக்கிறோம் அதற்காக நாம் காத்துக் கொண்டிருக்கிறோம் அதற்காக நாம் ஜபம் பண்ணுகிறோம் அவரோடு கூட எதிர்நோக்குகிறவர்களாகவும் காணப்படுகிறோம் கத்திர பரசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக நீங்கள் எப்படிப்பட்ட நிலையிலே இருக்க வேண்டும் என்பதை நன்றாக யோசிக்கும் பாருங்கள் தசுணிக்கல் புத்தகம் ஐந்தாவது அதிகாரம் ஒன்று தசுமை அதிகாரம் ரெண்டிலிருந்து வாசிக்கலாம் இரவிலே திருடன் வருகிற விதமாய் கத்தருடைய நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் கத்தருடைய நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள் வாசிங்க சமாதானமும் சமிக்கமும் உண்டு அவர்கள் சொல்லும் போது அவர்கள் அந்த நாள் திருடனை போற உங்களை பிடித்துக் கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்த காலத்தில் இருக்கிறவர்கள் அல்லவேத்தின் பிள்ளைகளும் நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாக இருக்கிறீர்கள் நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே மாகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்துக் கொண்டு தெரிந்தவர்களாக இருக்கிறவனுடைய அர்த்தம் என்னவென்று பாருங்கள் அதாவது சகோதரர்கள் அந்த நாள் திருடனை போல பிடித்து ஒரு வீட்டில் எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருந்தாங்கன்னா இரவுடன் தூங்கிக்கிட்டு இருப்பாங்க இருக்கும்போது திருடம் வந்து திருடி கொண்டு போகிறான் அவன் திறன் தூங்கிக் கொண்டிருக்கிறபடினால வருகிறது அவர்களுக்கு தெரியாது மற்றபடி விழித்துக் கொண்டு இருப்பார்களானால் திருடன் வருகிறது அவர்களுக்கு தெரியும் திருடனை எதிர்த்து போராடி அவர்கள் ஜெயித்து விடுவார்கள் அல்லவா என்று இந்த இதில் விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னுடைய ரகசியத்தை கவனித்து பாருங்கள் அதாவது உலகத்தில் இருக்கிற மக்கள் இருவிலே இருக்கிற மக்கள் அவர்களுக்கு சமாதானம் சௌக்கியம் உண்டு உலகமே இன்பம் உலகமே சந்தோஷம் இங்கெல்லாம் எல்லா மகிழ்ச்சியும் இருக்கிறது லிவ் டுடே வர்க்கத்தைட்டுமாரோ என்று மக்கள் சொல்வது வந்து இந்த நாளில் நீ அனுபவித்துவிடு அடுத்த குறித்து கவரையே படாத என்று சொல்லித் தெரிகிற மக்கள் அவர்கள் உலகத்தில் அவர்கள் தூங்கிக் ஒப்பாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஏசுக்கரிசு வருகிறதும் தெரியாது போகிறதும் தெரியாது ஆனா விழித்துக் கொண்டிருக்கிறவர்கள் வெளிச்சத்தில் இருக்கிற மக்கள் தூங்காதவர்கள் வெளிப்பாக இருக்கிறவர்கள் அப்படிப்பட்ட பாவக்கிரிகளிலே ஈடுபடாதவர்கள் அவர்களைப் போற உலகமே ஒரு பொருடந்து எண்ணி உலகத்திலே மகிழ்ச்சி அடைந்து கொண்டே இருக்காதவர்கள் அவர்கள் தூங்குகிறவர்கள் அல்ல விழித்துக் கொண்டு வருகிறது தெரியும் ஏசு கிரசு வருகிறது அவர்களுக்கு தெரியும் கத்திர பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக திருச்சமைக்கும் மற்றவர்க்கும் உள்ள வித்தியாசத்தை கவனிக்க வேண்டும் மற்றவர்களுக்கு ஏசு போட்டு வருகிறது தெரியாது ஆனால் நீ அவர்கள் நீங்கள் தூங்கிக் கொண்டே நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள் அல்லதா இருக்கிறீர்கள் நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருப்பீர்களானால் பகலிலே நடக்கிறவர்களாக இருப்பீர்களானால் உங்களுக்கு அவர் வருகிறது தெரியும் அது அறிவிக்கப்படும் என்று பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக ஆனபடினால அது வருகிறது உங்களுக்கு தெரியாதபடிக்கு போக படிக்கே அவர்களை போல நீங்க தூங்காதுங்க கத்திராமத்துக்கு அவர்களைப் போல பாவ வாழ்க்கையில் ஈடுபடாதீர்கள் அவர்களைப் போல உலகமே ஒரு பொருட்கள் அதையே முக்கியப்படுத்தி அதுக்காகவே கவலைப்பட்டு செத்து போகாதீர்கள் அப்படி அதற்காகவே நீங்கள் வாழ்வீர்களானா அவர்களைப் போலத்தான் நீங்களும் தூங்கிட்டு இருக்கிறீர்கள் அர்த்தம் ஆனால் அப்படி நான் உங்களுக்கு அது தெரியாமல் போய்விடும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே கத்தர் வருகிறார் அவருடைய வருகைக்கு நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும் அதை எதிர்நோக்க வேண்டும் எதிர்நோக்கி நீங்கள் காத்துக்கொண்டிருக்க வேண்டும் என்பதை தேவ சன்னிதானத்தில் சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகிறேன் கத்திர பரிசுத்திராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக அடுத்தபடியாக ஒன்று திமுத்தின் புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் பதிமூன்றாவது வாக்கியத்தை வாசிக்கலாம் ஒன்று திமுத்தின் புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் பதிமூன்றாவது வாக்கியம் நம்முடைய கத்திராங்க யோசிக்கமாகும் வரைக்கும் நீ இந்த கற்றனையை மாசில்லாமலும் மாசில்லாமலும் குற்றம் இல்லாமலும் கை கொள்ளும்படிக்கு கத்திர பரசுத்தானத்துக்கு உண்ட மாசில்லாமல் குற்றம் இல்லாமல் கை கொள்ளும்படி உனக்கு கட்டளடுகிறேன் நம்முடைய கத்திரானி யோசக்கரிச்ச பிரசன்னமாகவும் வரைக்கும் நம்முடைய கத்திரானி யோசக்கரிச்ச பிரசன்னமாகவும் வரைக்கும் என்று எழுதியிருக்கிறது அவருடைய அப்போ சில முன் அறிவித்திருக்கிறதை வாசிக்கிறோம் பதினைந்தாவது வாக்கியத்தை வாசித்து பாருங்கள் ஆகுதலை தமிழக காலங்களிலே வெளிப்படுத்துவார் அருமையான தேவனுடைய பிள்ளையே சி கரிசி வெளிப்படுவது முன் அவர் எந்த சமயத்தில் வர்றார் தெரியாது என்று இப்பொழுது சொல்லலாம் ஆனால் அந்த காலத்தில் வெளிப்படுத்தப்படும் அவர் வருகிறார் அவர் நாம் இருளில் இருக்கிறவர்கள் அல்ல நாம் வெளிச்சத்தில் இருக்கிறவர்கள் ஆகப்படி நாராவது அவருக்கு நமக்கு நிச்சயமாக தெரிய வரும் அந்த பிரசன்னுதலை தேவன் தம்முடைய காலங்களிலே வெளிப்படுத்துவார் கத்திரி பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக அவர் வெளிப்படுத்துவார் அவர் வருகிற வரைக்கும் அவர் பிரசன்னமாகும் வரைக்கும் இம் கற்பனைகளை கை கொண்டது எப்படி இருக்க வேண்டும் எப்படி நடந்து கொள்ள அவர் வருகிற வரைக்கும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் பதினேழாவது வாக்கியத்திற்கு வாசிக்கலாம் இந்த உலகத்தில் ஐஸ்வர்யம் இருமாப்பான சிந்த உள்ளவர்களாக இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன்மையில் நம்பிக்கை வைக்கவும் நன்மை செய்யவும் நற்கிரியவில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணம் உள்ளவர்களாக இருக்கவும் நித்திய ஜீவனை பற்றிக் கொள்ளும்படிக்கு வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிசமாக வைக்கும் கட்டளை கத்தடி நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக அதாவது ஏசுக்கரசு வருகிறார் அவர் எப்பொழுது வருகிறார் என்று நான் சொல்வதற்கு ஆனால் அவர் வருகிற காலத்தில் நமக்கு வெளிப்படும் அப்பொழுது சொல்லப்படும் கத்தடி பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் ஆனபடினால இப்பொழுது அவர் வருகிற வரைக்கும் நீங்க அவருடைய கற்பனைகளெல்லாம் கை கொண்டிருங்கள் இந்த உலகத்தில் ஐஸ்வர்யானவர்களாக இருக்கிறவர்கள் இருமாப்பான சுந்தரியாக இருக்கக்கூடாது நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்கக்கூடாது தேவன் மேல் நம்பிக்கையாக இருக்க வேண்டும் நன்மை செய்ய வேண்டும் நற்கிரிகளை செய்ய வேண்டும் தாராளமாய் கொடுக்க வேண்டும் உதாரண குணம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் நித்திய ஜீவனை பற்றிக்கொள்ள வேண்டும் வருங்காலத்திற்காக ஆதாரமாக பொக்கிசத்தை பரலோகத்திலே சேர்த்து வைக்க வேண்டும் என்று புத்திமதி சொல்லப்பட்டிருக்கிறது கத்தடி நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக அதாவது சிலர் இப்படி சொல்லுவாங்க ஏ சுக்கிர வருகிறார் உலகத்தில் நமக்கு வீடு என்னத்திற்கு நமக்கு வசரம் என்னத்திற்கு நமக்கு பணம் என்னத்திற்கு நமக்கு எல்லாம் ஒன்றும் தேவையே கிடையாது வாருங்கள் எல்லாரும் போய் ஒரு புகை கூட உட்காந்து அவருடைய வருகை எதிர்நோக்குவோம் கொரியாவில் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது ரெண்டு கிறிஸ்துமஸ்க்கு முன்னாடி இயேசு கிரஸ் வருகிறார் இந்த நாளிலே வரப்போகிறார் என்று எல்லாரும் அவர்கள் ஒன்றாக சேர்ந்து அதற்குள்ள எல்லாம் ஏற்பாடு செய்து கொண்டு அதற்காக அதாவது கேமரா இந்த மாதிரி தூரத்தில் இருக்கிறவை கண்டறியக்கூடியதான கருவிகளெல்லாம் வைத்துக் வைத்துக்கொண்டு காத்திருந்தார்கள் அவருடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா உலகம் அளிக்கப்படும் அதையெல்லாம் நாம் இப்போது பார்ப்போம் நாம் மட்டும் மகிழ்ச்சியாக இருப்போம் என்று பொய்தீர்க்கரசன் சொல்லி ஜனங்கள் வஞ்சனை செய்து அவர்கள் கெட்டுப்போனார்கள் அரசாங்கம் அவர்களை தடுத்தது அவர்களை அழிந்து போகாதபடிக்கு பாதுகாப்பு செய்தது கத்திரி பரிசுத்த நாமத்துக்கு உண்டாவதாக அப்படி முட்டாள்களாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது இயேசு தெரிசு வருகிறார் அதற்கு வருது எப்பொழுது வருகிறார் தெரியாது திறமையா தீர்க்க பாபிலோனில் இருந்த மக்களுக்கு இப்படி செய்தி அனுப்பினார் என்ன செய்தி அனுப்பினார் தெரியுமா சிறப்பு உயிர் தீர்க்க தரிசுகள் எழும்பி இப்படி பாபிலோனில் இருந்து கத்துறவு சீக்கிரமாக சிறையிருப்ப மீட்டு நம்முடைய தேசத்திற்கு கொண்டு வர போகிறார் ஆனபடினாலும் நீங்கள் அங்கே வீடு கட்டக்கூடாது நீங்கள் நிலம் வாங்கக்கூடாது நீங்கள் திராட்சை தோட்டங்களை நடக்கூடாது எல்லாரும் ஆயத்தமாக இருங்கள் என்று அங்குள்ள போய் தீர்க்கரிசுகள் இங்கிருந்து இறைமையா அவர்களுக்கு நிருபம் எழுதி அனுப்பினார் அதெல்லாம் சீக்கிரம் வராது எழுபது வருஷம் ஆகும் நீங்க பாபி இருந்து இங்க வந்து சேர்றதுக்கு எழுபது வருஷம் பிடிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆனால் நீங்கள் இருக்கிற தேசத்தில் வீடுகளை கட்டுங்க ராட்சி நட்டுங்க அங்க உங்களுக்கு வசதி வாய்ப்புகளை பெருக்குங்க என்ற இறைனா புத்தகம் இருபத்தி அதிகாரம் இறைமையா தீர்க்கத்தரிசியின் புஸ்தகம் நாளிலிருந்து வாசிக்கலாம் நீங்கள் வீடுகளை கட்டி குடி குடியிருந்து தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனியை சாப்பிடுங்கள் நீங்கள் பெண்களை விவாகம் பண்ணி குமாரத்தையும் குமாரத்தைகளையும் பெற்று உங்களுடைய குமாரருக்கு பெண்களைக் கொண்டு உங்களுடைய குமாரர்களை குமாரத்திகளை புரிசருக்கு கொடுங்கள் இவர்களும் குமாரரையும் குமாரத்திகளையும் பெறட்டும் நீங்கள் அங்கே குறுகாமல் பெருகி நான் உங்களை சிறைப்பட்டு போகப்படின பட்டணத்தின் சமாதானத்தை தேடி அதற்காக கத்தரை விண்ணப்பம் பண்ணுங்கள் அதற்கு சமாதானம் இருக்கையில் உங்களுக்கும் சமாதானம் இருக்கும் மேலும் உங்கள் நடுவில் இருக்கிற உங்கள் தீர்க்க தரிசிகளும் உங்கள் குறிகாரரும் உங்களை மோசம் போக்க விட்டாதிருங்கள் அவர்களுக்கு செவி கொடாதிருங்கள் என்று சேனிகளின் தேவனாகிய கத்தர் சொல்லுகிறார் வாசிங்க அவர்களின் நாமத்தை சொல்லி உங்களுக்கு பொய்யான தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்கள் நான் அவர்களை அனுப்பினதில்லை என்று கற்க சொல்லுகிறார் காவிலோரில் எழுபது வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து இவ்விடத்திற்கு திரும்பி வர பண்ணும் கொடுக்க ியலின் நன் வார்த்தையை நிறைவேறப்பண்ணுவேன் கற்று கிராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக பொய் தீர்க்க தரிசிகள் இப்படி சொல்லி மக்களை தீவிரப்படுத்தினார்கள் மக்களை கெட்டுப்போக பண்ணினார்கள் வருஷம் ஆகும் புறப்பட்டு வர முடியாது ஆனப்படினால நீங்கள் ஒழுங்காக எல்லா ஏற்பாடுகளும் செய்து கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு சொன்னார் கத்தது நாமத்துக்கு சூத்திரம் உண்டாவதாக அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய கத்தராக இயேசு பெருசு வருகிறார் அவர் எப்பொழுது வருகிறார் என்று நமக்கு தெரியாது அவர் வருகிறதற்கு நாம் ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் அதே சமயத்தில் அதாவது வீடுகளை கட்டுங்க பெண்களை கொடுங்க விவாகம் பண்ணுங்க எல்லாம் செய்து கொண்டு இருங்கள் இங்கேயே இருப்போம் என்று மாத்திரம் எண்ணி விடாதிருங்கள் எழுபது வருஷம் தான் சொன்னார்கள் இப்போ நாம எத்தனை வருஷம் இருக்க போகிறோம் நமக்கு தெரியாது நம்முடைய கத்தல் எத்தனை வருஷத்துல வரப்போகிறார்கள் நமக்கு தெரியாது நான் இப்பளவு ஆலயத்தை கட்டுகிறோம் இவ்வளவு பாடுபட்டு கஷ்டப்பட்டு செலவு பண்ணி அதை கட்டுகிறோம் அது எத்தனை வருஷம் சொல்லப்பான்க்ரீட ஏஜ் வந்து ஐம்பது வருஷம் தான் ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் இந்த கான்கிரீட் அதனுடைய அதாவது சிமெண்ட் அவனுடைய பலனை இழந்து போயிடும் சாரத்தை இழந்து போயிடும் பில்டிங் அதற்கு அப்புறமாக சேஃப் கிடையாது ஒரு ஐம்பது வருஷம் வந்து வைத்துக் கொள்வோமே கட்டுப்பாடு பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக நம்ம ட்ரெயின்ல பண்ணுகிறோம் அல்லவா ட்ரெயின்ல ஒரு நாள் ரெண்டு நாள் பிரயாணம் பண்ண போகிற சமயத்தில் நாம் ரிசர்வேஷன் பண்ணிக் கொள்கிறோம் அந்த ட்ரெயின் புனையானம் எளிதாக இருக்கும்படி ரிசர்வேஷன் பண்ணிக்கொள்கிறோம் ஆனால் ட்ரெயினிலே குடியிருக்க போவது கிடையாது அதே போல இந்த உலகத்துல நாம பற்பள ஏற்பாடுகளை நீங்கள் செய்து கொள்ளுங்க தப்பு கிடையாது வீடு வேணுமா வீட்டை கட்டிக்கொள்ளுங்க கல்யாணம் முடிக்கணுமா கல்யாணம் முடித்துக் கொள்ளுங்க என்னென்ன ஏற்பாடு செய்ய வேண்டுமோ எல்லாத்தையும் செய்து கொள்ளுங்க இதே கருத்தாகவும் இருப்பீர்களானால் நீங்கள் கட்டுரை வருகைக்கு எதிர்நோக்குகிறவர்களாக அல்ல கத்திர நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தனைகளாமல் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் போல் நம்பிக்கை வைக்காமல் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளை நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வையுங்கள் நன்மை செய்யுங்கள் நற்கரிகளில் ஐஸ்வரியவானவராக இருங்கள் தாராளமாய் கொடுங்கள் உதாரண குணம் உள்ளவர்களாக இருங்கள் நித்திய ஜீவனை பற்றிக் கொள்ளுங்கள் வரும் காலத்திற்கு பல்லவத்தில் நல்ல பொக்கிசத்தை சேர்த்து வையுங்கள் கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக அருமையான தேவனுடைய பிள்ளைகளே அதாவது உலகத்தில் கொஞ்ச காலம் இருக்கப் போகிறோம் அது எவ்வளவு காலம்னு நமக்கு தெரியாது அது ஒரு வருஷமா இருக்கலாம் ரெண்டு வருஷமாக இருக்கலாம் அல்ல பத்து வருஷமாக இருக்கலாம் எவ்வளோ குறிக்கப்பட்ட ஒரு காலம் ஆனால் நிரந்தரமாக அல்ல ஆனபடி ஒரு நாள் பிரயாணத்துக்கு நீங்கள் ரிசர்வ் பண்ணி வசதியாக போகிறது போல இங்க சில ஆண்டுகள் ஜீவிக்க போகிறோம் என்கிற நிலையில வசதியாக நல்ல வீடுகளை கட்டி நல்ல சுகமாக உட்காருங்க ஆனால் இதிலேயே கவனம் செலுத்தாதீர்கள் உங்களுடைய மனமெல்லாம் இந்த மண்ணுக்குரியவர்களே நோக்காமல் இருப்பது நல்லதான காரியம் இதற்காக ரொம்ப கவலைப்படாதீர்கள் நீங்கள் கத்தட வருகையை எதிர்நோக்குங்கள் கத்திரை பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக அதாவது உலகத்தில்தான் எல்லாம் அனுபவிக்கணும் எல்லாம் வேண்டும் எல்லாம் வேண்டும் இதே மனப்பான்மையிலேயே மக்கள் தவிக்கிறத பார்த்தா பரிதாபமாக இருக்கிறது கட்டிட பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக உலகத்தில் சில காரியங்கள் நமக்கு வேணும் எல்லாமே உலகத்தில் உலகத்திலேயே இதே வேணும் இது கிடைக்கலையே இது ஏங்கவும் தவிக்கவும் வருத்தப்படவும் தேவையில்லாத ஒரு காரியம் கத்ரா கிருசு வருகிறார் வைத்து விடும்படியாக போதிக்கிறோம் அதற்காக ஜபம் பண்ணுகிறோம் ஆனாலும் மக்களுடைய மனமானது நீலை நோக்க மறுத்து கீழேயே நோக்குகிறதை பன்னி மாதிரி பண்ணி எப்ப பார்த்தாலும் கீழேயே பார்த்துக்கிட்டு போகும் அது என்னத்தை தேடிட்டு போகுது பண்டி எண்ணத்தை தேடிக்கொண்டு போகிறது கத்துறை பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக மேலே எவ்வளவு அருமையான நட்சத்திரங்கள் இருக்கிறது சூரிய சந்திர நட்சத்திரங்கள் எவ்வளவு அருமையான காட்சிகள் மேலே இருக்கிறது அவைகளை அதை சிந்திக்கவே இல்லை அதை பார்க்கவே இல்லை கீழே பார்க்கிறது அதே போல அநேக மக்கள் அதை நிமுர்த்தி விடலாம் என்றால் முடியவே முடியாது நாங்கள் கீழே பார்ப்போம் மண்ணோடு மண்ணாகத்தான் போவோம் இந்த மண் கிடைத்தால் போதும் என்ற இதையை தேடித் திரிகிற மக்களாய் காணப்படாதபடிக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே உலகத்தை அனுபவிங்க தகாத விதமாய் அனுபவிக்காதீர்கள் உலகத்துல தேடுங்க பொருளையே தேடிக்கொண்டு அறையாதிருங்கள் உலகத்துல வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ளுங்கள் ஆனால் வசதி வாய்ப்புகளை மட்டுமே நீங்கள் தேடி அதையே பின்பற்றாதிருங்கள் அது பரிதாபத்துல கொண்டு போய் உங்களை பரிசுத்த ஆபத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக நம்முடைய கற்றா யேசு கிருசு வருகிறார் அவர் வருகைக்கு நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும் அவ்வருகைக்கு நீங்கள் ஆயத்தப்படுவதே முக்கியமான காரியமாக இருக்கிறது ஒவ்வொரு நிருபத்திலும் பரிசுத்தவான்கள் இதை நீங்கள் காண தீத்துவின் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் பதினொன்னு பதிமூணு வாசிக்கலாம் தீத்துவின் புத்தகம் இரண்டாவது அதிகாரம் பதினொன்னு பதிமூணு எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்க தேவன் என்னென்ன காரியத்தை குறித்து அவர் கற்பனை பண்ணிக் கொண்டு இருக்கிறார் அவர் யோசனை பண்ணி கொண்டு ஜனங்களுக்கு இந்த மாதிரி ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் பரலகு அவர்களுக்கு மகாபுரிய கட்ட வேண்டும் அங்கே அவர்களை மகிழ்ச்சியாக வைக்க வேண்டும் என்று தேவன் அவர்கள் குறித்து அதிகமாய் கவலைப்பட்டுக் கொண்டு அங்கே உங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிக் கொண்டு அறியாதபடிக்கு கீழ்த்தரமானவர்களை நோக்காது உங்களுக்கு நல்ல இருதயத்தை தருவாராக வாசிக்கலாம் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அழிக்கத்தக்க தேவ கருபையானது பிரசன்னமாகி அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்தபத்தியும் நீதி வாசிங்க உலகத்தில் எப்படி ஜீவனம் பண்ணணும் எழுதியிருக்கிற பாருங்க அவபக்தியும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தி உள்ளவர்களாக நீதி உள்ளவர்களாக தேவபக்தி உள்ளவர்களாக இந்த உலகத்தில் ஜீவனம் பண்ணி நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்திற்கும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்க வேண்டும் இதுக்கு மேல என்ன சொல்வது கத்ரா ஏசு கிருசு வருகிறா அவருடைய வருகைக்கு நீங்கள் ஆயத்தமாகங்கள் எதிர்நோக்குங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கங்கள் காத்துக் கொண்டிருங்கள் அதற்காக கவலைப்படுங்கள் அதற்காக ஆவலோட காத்திருங்கள் ஜாக்கிரதையோடு கூட எதிர்நோக்குங்கள் விழித்துக் கொண்டிருங்கள் வரும் இயேசுவே என்னை ஜபம் பண்ணுங்கள் கத்ரி நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக யிருளில் இருக்க மக்கள் செய்கிற துர்க்கிரிய நீங்கள் செய்யாதிருங்கள் அவளை விட்டு விலகி உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய அற்பமான சரீரமானது மறுரூபமடையப் போகிறது ஏறு ஒரு ரூபத்தை பரலோகத்தின் தேவனுடைய மகிமையான சரீரத்திற்கொப்பாக மாறப்போகிறது உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் இதையே ஒரு பொருட்பென்று எண்ணாதிருங்கள் உலகத்தை அனுபவியுங்கள் தகாத அனுபவிக்காதிருங்கள் உலகத்தில் வீடுகளை கட்டுங்கள் ஆனால் வீடு இல்லாவிட்டால்தான் தூக்கு போட்டு செத்து போடுவேன் என்று மிரட்டாதிருங்கள் வீடு எனக்கு உலகத்துல ஒண்ணுமே இல்லை என்று கவலப்பட்டு கண்ணீர் விட்டு சோர்ந்து போய்விடாதிருங்கள் உலகம் அது அழிந்து போகக்கூடியதாக இருக்கிறது கிடைத்தால் சந்தோஷம் கிடைக்காவிட்டாலும் சந்தோஷம் இருந்தால் சந்தோஷம் இழந்து போனாலும் சந்தோஷம் கத்துடி நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக கர்த்த வருகிறார் அவருடைய வருகையை எதிர்நோக்க வேண்டும் எனக்கு ஆசை அதுதான் எனக்கு வாஞ்ச அதுதான் எனக்கு தேவை என்னுடைய ஜபமும் அதுவே என்று உங்களுடைய மனதை மேல் நோக்கி திருப்பும்படியாக கத்தடையின் கேட்டுக்கொள்கிறேன் அருமையான உடைய மனம் மேலானவைகளை நோக்குவதாக ாமத்துக்கு சோத்திரம் இன்னைக்காக மட்டும் கிறிஸ்துவத்தில் நம்பிக்கை வைக்காதிரங்கள் நீங்கள் பரிஜரிக்கப்படத்தக்கவர்களாக மாறி போவீர்கள் கத்திரி தேடி அவர் ஜபம் பண்ணி ஒவ்வொரு ஆசீர்வாதமாக பெற்றுக் கொள்கிறோம் எல்லா ஆசீர்வாதம் உலகத்தில் பெற்றாய் அப்புறம் எண்ணத்திற்கு கத்திர பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக ஒரு பெரியவரை நீண்ட நாட்களுக்கு முன்பாக சந்தித்தேன் அவர் இப்படி சொன்னார் சபைக்கு வராமல் இருந்தால் வரவில்லை என்று கேட்டேன் எனக்கு ஆக வேண்டிய காரியம் ஆகிவிட்டது ஆனபடி வரவில்லை என்று சொன்னார் அவருக்கு உலகத்தில் ஆக வேண்டிய காரியம் ஆகிவிட்டது ஆனபடி நாள் வரவில்லை என்று சொன்னார் என்னிடத்துல படித்தவரு பையன் அவன் ரொம்ப பயந்து போய் நடுங்கிக் கொண்டிருந்தான் அவனுக்கு வயது கடந்து போய்விட்டது அவனுக்கு வேலை கிடைக்காது என்று ரொம்ப திகைத்து போனான் அவன் திருச்சபைக்கு உட்பட்டு ஞானஸ்தானம் பரிசுத்தாய் பற்றி திருச்சுவையோடு ஐக்கப்பட்டு நல்வாழ்வை பற்றான் ஒரு நல்ல உத்தியோகம் கிடைத்தது எனக்கு லெட்டர் எழுதினான் இனிமேல் என்னை தொந்தரவு பண்ணாதிருங்கள் நான் நிரந்தரமான ஒரு வேலை எனக்கு கிடைத்து விட்டது இனிமேல் எனக்கு சபை தேவையில்லை என்று அவன் அறிவித்திருந்தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளில் இன்னைக்காக மாத்திரம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்கள் பரிதவிக்கப்படத்தக்கவர்களாக இருக்கிறார்கள் நீங்கள் அந்த கூட்டத்தில் சேராதபடிக்கு கத்தர் வருகிறார் அவர் வருகிறார் அதற்காக நாம் காத்துக்கொண்டு வேண்டும் காத்துக்கொண்டிருக்கிற ஒரு மக்களாக நீங்கள் காணப்பட வேண்டுவது அவசியம் என்பதை இந்த நாளிலே வலியுறுத்த ஆசைப்படுகிறேன் கத்தருடைய பசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக அவருடைய வருகையை எதிர்நோக்கி நாம் காத்திருக்க தூய் ஆவியான நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக கர்த்த நமக்கு தெளிந்த புத்தியை தருவாராக கர்த்த நமக்கு பரிசுத்த வாழ்வை தருவாராக கர்த்த நமக்கு நண்பிலை பெருகச் செய்வாராக தேவ அன்பிலே ஆவியிலே அமலாக நம்மை அனுதனமும் வளர்ப்பாராக நாம் எப்பொழுதும் எதிர்நோக்கிறவர்களாக இருப்போம் கத்திட நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக நீங்கள் ஜபம் பண்ணுகிறீர்கள் ஞான வரங்களை தேடுங்கள் என்று எழுதியிருக்கிறது கொருங்கே சபையால் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் கட்டிட வருகைக்கு அவர்கள் அவலோடு காத்திருந்ததாக நாம் வாசிக்கிறோம் யாத ஒரு வரத்திலும் குறைவில்ல திருச்செயில எவ்வளவு வரங்கள் இன்னும் தேவைப்படுகிறது தீர்க்க வரம் தேவை அந்நிய பாசைகள் பேசக்கூடிய வரம் தேவை கதவி நாமத்துக்கு சோத்திரம் பண்ணக்கூடிய வரம் தேவை குணமாக்கூடிய வரம் தேவை வசனங்களை வெளிப்படுத்தக்கூடியதான வரம் தேவை ஏராளமான வரங்கள் இன்னும் தேவையாக இருக்கிறது நீங்கள் எப்பொழுதாவது இப்படிப்பட்ட காரியங்களுக்காக நீங்கள் ஜபித்திருக்கிறீர்களா அந்நிய பாசை பேசவே முடியல கத்தாக அந்நிய பாசைகளை நான் பேசி கத்தரை புகழ வேண்டும் நான் தீர்க்க தரிசனங்களை வேண்டும் வசனங்களை வியாக்கியான பண்ண வேண்டும் இப்போத்தரண்டதாக பூமிக்கு நாடுங்கள் அல்ல கிறிஸ்திய வீட்டிற்கிற மேலான ஸ்தானத்தை நீங்கள் நாடுங்கள் என்று ஏதாகவும் திரும்ப திரும்ப சொல்லி இருக்கிறது வாசித்த பிரகாரம் ஒவ்வொரு நிருபத்திலும் பரசுத்த வாங்கினுடைய கவலை எல்லாம் இதுவாக இருந்தது கர்த்தருடைய வருகைக்கு ஜனங்கள் ஆயத்தப்பட வேண்டும் கர்த்தர் வருகிறார் அவர் வருகிறார் நாம் எப்படி இருக்க வேண்டும் அவர் வரப்போகிறார் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை ஒவ்வொரு நிருபத்திலும் குறிப்பிட்டு இப்பொழுதும் வாசித்தோம் இன்னும் வாசிக்க வேண்டியது எவ்வளவோ இருக்கிறது பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி இயேசுக்களுடைய இரண்டாவது அருகையை குறித்து ஏராளம் தீர்க்க தரிசனங்கள் முன் அறிவித்திருக்கிறது இந்த வேதாகம் எழுதப்பட்டவனுடைய நோக்கமே அதுதான் கட்டளை நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக ஆதியில் இருந்து அந்த வரைக்கும் இப்படி இயேசு கருசுவை குறித்து முன் அவர் வருகிறதை முதலாவது வருகையையும் இரண்டாவது வருகையும் குறிப்பிட்டு அதை எதிர்நோக்கும்படியாகவே இந்த புஸ்தகம் எழுதப்பட்டது சொல்லலாம் ஆனபடினால இதனுடைய நோக்கம் உங்களிடத்தில் பலிதமாக இறைவன் அனுக்கரகம் செய்வராக இறைவன் நல்ல இருதயத்தை பக்குவமான இருதயத்தை பரிசுத்தமான இருதயத்தை ஒழுங்குள்ள இருதயத்தை கேடுகள் நீக்கி நம்மை ஆசீர்வதிக்க ஆசீர்வாதத்தை கொடுக்கத்தக்கதான ஒரு நல்ல மனப்பான்மையை கர்த்துக்கு கட்டளிடும்படியாக இறைவனுடைய சன்னிதானத்தை நன்றாட்ட செய்வோமாக கத்தர வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக இறைவனுடைய வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்துவாராக இறைவன் சீக்கிரம் வருகிறவராக இருக்கிறார் கத்திர நாமத்துக்கு